ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد عبده ورسوله النبي الامي وعلى اله وصحبه وسلم اما بعد يا عباد الله اتقوا الله وايقوا معي يا اودم بتقوى الله وقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشبع والمثري والليل اذا يسر ال بينا لك قسم لذي حجر الم تر كيف بعث ربك بعادني ارا مداث الاماد الذي لم يخل مثلها في الميلاد صدق الله العلي وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من ايام احب الى الله اي يتعبد له بها من عشر ذي الحجه يعجل صيام كل يوم منها بصيام سنه ويقيام كل ليله منها بقيام ليله القدر فواهستر ما ذكر رسول الله صلى الله عليه وسلم ان اي تلك الايام தன் மேலான ஆதிக்கத்து கீழ் வைத்திருக்க கூடிய வல்லவனும் அலஹி வசல்லாம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த அனைவர்கள் மீது அந்த கண்ணியமான தினத்தை அவன் விரும்பக்கூடிய ரமத்துடைய மன மத்தி இதிலே கழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடையார்களே ஏக வல்லவனான அல்லாஹு என்னுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே இந்த விடயங்கள் அவனுடைய ரத்னத்தோடு சம்பந்தம் இருக்கிறதோ அந்த கண்ணியமான விடயங்களை தவிந்து நடக்குமாறு எங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கையான முறையில சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிந்து அவனுடைய ரத்னத்துள்ள மக்களாக மாற வேண்டும் என ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லபிரதேசம் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லேன் கம்புமானா நாமெல்லாம் எங்கள் மீது கொண்ட பெரும் கருணையின் காரணமாக நாங்கள் நிலைமையிலே ஒரு அமைப்பிலே கம்பு மாரசமாலா எங்களுக்கு சிறப்பு மிக்க பல மாதங்களை கண்ணியமான பல நாட்களை தினங்களை அந்த மகான அப்படியாவிலே ஒரு மாதமான இருந்து நான் விடைபெற்று அடுத்து வரக்கூடிய சொல்லுகிறான் ஒரு வருடத்துடைய மாதங்கள் பனிரெண்டு அந்த மாதத்தில் அந்த மாதங்கள் பனிரெண்டு மாதங்களிலே மிக விசேஷமான முறையிலே கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்கள் உள்ளது என்று அப்பஸ் மகான முறையில சொல்லுகிறான் இஸ்லாமிய அடிப்படையிலே தத்துடைய விளக்குகின்ற பொழுது அதிலே கொண்டுதான் நம்மளை நிழலிட்டுக் கொண்டிருக்க கூடியம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த தண்ணியம் நிறைந்த அல்ல மாதத்தை கௌரவம் ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த கௌரவம் மிக்க ஒரு மாதத்திலேதான் நம்ம எல்லாம் இன்றைய சரீர சௌக்கியத்தோடு என்ன செய்கிறோம் அமலுக்காகவே இங்கே வந்திருக்கிறோம் அமல் செய்ய கடமைப்பட்டவர்களாலே தான் மக்களே அந்த காலத்திலே உங்களை பாவம் செய்து உங்களுடைய வாழ்நாள்களை நாசமாக்கி விடாதீர்கள் சிறப்பு மிக்க நேரத்தை நாசப்படுத்தி விடாதீர்கள் சிறப்பு மிக்க நல்ல நேரங்களை அநியாயப்படுத்தி விடாதீர்கள் அல்லா உங்கள் மீது கொண்ட பெரும் கருணையின் காரணமாக சொன்னால் கௌரவப்படுத்தப்பட்ட மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்று சொல்லுகின்ற அதே வேளையிலே இணக்கப்பட்ட மாதம் என்று கூட கருத்து வருகிறது பெரும் என்று சொன்னால் தங்கையானது கௌரவம் அதே நேரத்தில் நாம் வினைக்கு வைக்கக்கூடிய நாம் எடுக்க முடியாத நடத்தக்கூடிய சில விடயங்களும் என்பதை சொல்லி செய்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்மளே பெரும்பாலான அஞ்சுக்கு சென்றிருக்கிறீர்கள் அதை சென்றிருப்பார்கள் அதே நேரத்தில் உம்பாவுக்கு சென்றவர்களும் இங்கே நிறைய இருக்கிறார்கள் அல்லாஹுடைய திருவை இங்கே தெரியும் அந்த இடத்திலே இருக்கிறது இல்லை என்று சொல்லி அறத்துறை பற்றி சொல்லுகின்ற பொழுதுரை எல்லைக்கு செல்கிறார்களோ அவர் பயம் இல்லாத நிலைமையிலே பயம் இல்லாத நிலைமையிலே அல்லாஹுடைய ரகத்தை மட்டும் அந்த தாங்கின நிலைமையிலே அவர் உள்ளே செல்லுவார் அவருக்கு எந்த விதமான பயம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவர் எனக்கு அனுகாயம் செய்வார் இவர் என்னை கண்டுவிட்டால் என்ன கண்டரை தருவாரோ என்ற பயம் இல்லாத நிலைமையிலே அல்லாவுடைய அவர் செல்லுவார் என்ற கருத்தை தெளிவான முறையிலே சொல்கிறது ஆகவே அறக்குறை எல்லைக்குள்ளே செல்லக்கூடியவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் அதற்கு அமரே பாரத்தில் ஆலம் வல்லி எல்லாருடைய அருமையான மாநாடு செல்கிறார்கள் என்னுடைய தந்தையால் அமரன் எல்லாவும் அவர்கள் அவர்களை கொண்டவரை அறக்குறை எல்லைக்குள் நடைகிறாரோ அவர் அச்சமில்லாமல் இருக்க வேண்டும் எனக்கு அநியாயம் நடத்தும் என்னை கொலை செய்து விடுவார்கள் இந்த அச்சமில்லாத நிலைமையில இருக்க வேண்டும் என்பதை குரான் சொல்லிக்கின்ற பொழுது நான் எந்த காரணத்தை கொண்டு அவருக்கு எந்த விதமான அநியாயமும் செய்ய மாட்டேன் என்று அதன் பார்க்க ஆளுநர்கள் எல்லாமுடைய அருமையான மகனாட்சன் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு நாங்கள் வங்குகை காவடி வருகிறோம் முதலாவதாக நீயாகப்பட்ட தத்மீர் தொலுகைக்கு முன்னாடி நாங்கள் பேசுவோம் கதைப்போம் சாப்படுவோம் பலவிதமான நிகழ்வுகளை செய்வோம் என்று கட்டிவிட்டால் ஒதுக்கிவிட்டு அருமையான பெறுகிறோமே அனைத்தையும் நாம் ஒதுக்கிவிட்டோம் அனைத்தையும் விளக்கிவிட்டோம் அப்படி நீர் செய்தால் அந்த தொளிகை மாற்றில் அறிவிப்போம் சிறப்பு அதுவாக இருக்கிறது அந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது அருமையான பாக்கியம் என்பதனை ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே ஒன்றை சிந்தனை செய்து பாருங்கள் சென்ற வருடம் இந்த மாதத்திலே எங்களோட இருந்து கொரவான் கொடுத்தவர்கள் எங்களோடு இருந்து பிறநாள் செலுத்தவர்கள் சந்தோஷமான அமலுக்கு கூட செய்ய முடியாமல் கீற்ற நோயின் காரணமாக வயோதிபத்தின் காரணமாக முடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலைமை அடுத்த வருடம் முன்னாடி எங்களுக்கு வராது என்பது என்ன உத்தரவாதம் இருக்கிறது அதனால அமை செய்ய பாக்கியம் பெறுவதை நாம் அவசியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நல்லா மறந்துவிடக் கூடாது கண்ணியத்துவ கம்புளை சபாரசாரா சில விடயங்களின் மீது சில விடயங்களை சத்தியம் பண்ணிக் சில விடயங்கள்ல என்ன செய்யறான் சில விடயங்களை சொல்லுகின்ற பொழுது மர்மங்கள் விடயங்கள் தங்கி இருக்கும் சில சில படிப்பினைக்குரிய நம்ம எல்லாம் போதனைக்கு எடுக்கக்கூடிய அருமையான விடயங்கள் தங்கி இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது குரானினை சொல்லுகின்ற பொழுது மீது இந்த சிறப்புக்களுடைய பற்றி நிறைய சொல்லிக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் அதிகாலையிலே எழும்புகிறார்களோ அதிகாலையிலே எழும்பக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு படிக்கின்ற மாணவர் அதிகாலையிலே எழுப்புகிறார் கணவன் செலுத்துகிறார் தமிழ்வசாள மறக்கத்தை கொடுக்கிறார் ஒரு தொழிலாளி அதிகாலையில எலும்பி அல்லாஹுடைய கடமைகளை செய்கிறார் தொழிலுக்கு செல்லுகிறார் தமிழை அந்த மறக்கத்தை கொடுக்கிறார் அந்த நபிகளால் அதுக்கு சிறப்பை பற்றி அப்படி சொல்லி வைத்திருக்கிறார் நிலைமை இருக்கிறது குறிப்பாக கொள்கை போன்ற விடயங்கள் இருக்கிறது சிறப்பாக அவங்களிடத்தில் அவங்க பிள்ளைகள் செய்ய தவறுக்காக வேண்டி என்ன செய்ய தந்தை யாரே நாங்கள் உங்களுக்கு செய்து விட்டோம் செய்து எம்கோதிரும்பு ஒரு நேரத்திலே புனிபரக்க ஒரு வார்த்தையை சொல்லி வைத்தார் சொல்றாங்க ஒரு நேரத்தை உங்களுக்காகவே புனைபடுத்த தேடுவேன் ஏறி வந்த வாகனங்கள் குறைவு பலவிதமான வசதிகள் குறைவு இந்த நேரத்திலே ஆயிரம் பேரு கொண்ட அதாவது குறைசியர்களை பல உடையங்களும் பணம் வாய்ந்த அந்த குறைசிகளை எதிர்க்க வேண்டிய கட்டம் வந்துவிட்டது அது மா வேற சில விடயங்களையும் பார்க்க இருக்கிறது இன்றைய சூழ்நிலையிலே வைத்திய அதிகார அறிக்கையின் படிக்க அதிகமான மக்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் உயிர் போகக்கூடிய நேரமும் அதிகமாக வரலாறு காலங்களிலே பூகம்பம் அதிர்ச்சிகள் அதிகமாக ஏற்பட்ட நேரமும் அதிகாலை நேரம் தான் அதிகாலை நேரம் சிறப்பு இருக்கிறது அதே நேரத்தில் எங்களுக்கு படிப்பையும் இருக்கிறது இதை வைத்துத்தான் நம்முடைய அதிகாலையின் மிக சந்தியமாக அல்லாஹு தெளிவான முறையை சொல்லி பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று சிறப்பான முறையில சொல்லி அஹத்து அவர்கள் இவரு அம்மா சமதி அல்லாஹார்கள் இப்படி ஜுபேர் அஹத்து போன்ற பெரும் பெரும் நாதாக்கள் அறிவாருக்கள் எல்லாம் தன்னுடைய விரிவுரையிலே சொல்கிறார்கள் அஸ்ரீ பத்து இரவுகள் மீது அல்லா சத்தியமிட்டு கூறுகிறானே அந்த உணர வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம் அமெரிக்காவிலிருந்து தயாராக வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம் உணர்ச்சி பெற்று அல்லாவடத்திலே கையே ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம் நாம் ஏனோ தாண வேண்டும் நம்முடைய பழைய பல்லவிகளை பாதங்களையும் குற்றங்களையும் பெற அல்லாஹுடைய பெறுவதை ஒரு காலகட்டத்தில் அல்லாஹுடைய அழகான முறையில் சொல்லிக் காண்டனர் இப்படியான அசுரது முதல் துறையிலே இருந்து பத்தாம் துறையின் வரைக்கும் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானே காரணம் என்ன என்பதை விளக்குகின்ற முதலாவது முறையில இருந்துதான் தொழுகை நடைபெறுகிறது முதலாம் துறையிலே இருந்து ஒன்பதாம் துறை வரைக்கும் நோன்பு பிடிப்பது சுண்ணத்து என்று ஆர்த்தப்பட்டிருக்கிறது என்ன துல் ஹங்கி மாதத்து ஒரு நோன்பு ஒரு நோன்பு பிடித்தால் ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மை கிடைக்கிறது தினங்களும் அந்த துல் ஹக்ஜி மாதத்துடைய முதல் பத்திரி தான் நடைபெறுகிறது அரபாவிட தரிப்பது தரிப்பது கண்ணு அந்த தினங்கள் எல்லாம் அந்த துல் ஹாஜி மாதத்துடைய காலத்திலே நடைபெறுவதனால விசேஷமாக அந்த அத்துடைய கடமைகள் அந்த ஒன்னாம் முறையில இருந்து பத்தாம் கடை அதுக்கு பின்னால் நடத்தக்கூடியதான் இந்த அருமையான மாதத்தை இவ்வளவு கண்ணியம் உள்ளதாக அந்த சிறப்பு மிக்க நாட்களில சதா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம் விசேஷமான முறையில ஒரு என்று சொல்லக்கூடிய சியாகத்தோடு சம்பந்தம் உள்ள சியாகத்தை கூறக்கூடிய செலவிடக்கூடிய ஒரு அருமையான பாக்கியத்தையும் நம்முடைய இதனாலேதான் அல்லாஹான அல்லா சத்தியம் கூறுவதாக இருந்தால் அதுல மகத்துவம் இருக்கிறதா இல்லையா என்பதனை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் தண்ணியவர்கள் அப்படியான ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு மாதத்துடைய ஆரம்பத்தில் நாம் இருக்கு உன்னை சிந்தனை செய்து பாருங்கள் மேல் சொன்ன அடுத்த வரும்யாத்தோடு சரீர சௌக்கியத்தோடு மனநிம்மதியோடு ஏற்படுமா என்பது எங்களுடைய கையிலே இல்லை நாங்கள் தான் சிந்திக்க வேண்டியிருக்கிறோம் அதனாலேதான் எங்கள் மீது கொண்ட பிரேரணத்தின் காரணமா அல்ல சந்திருக்கக்கூடிய அருமையான காலத்தை இயன்ற அளவு நாங்கள் மாத்திரம் எ குடும்பத்தால நன்மைகளை சொல்லி அந்த அழைத்து அமல் செய்வதற்கு தயாராக்குவது என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் இந்த பத்தினார் சொல்லு அஜிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் அஜிக்கு செல்லலாம் அதிகமான பேர் சென்றுவிட்டார்கள்ீகரிக்கப்பட்ட அல்லா கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் அஜி காலையை இயற்றி வைத்து வாய்ப்பை உழந்து விட்டார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு ஜெல்ல ஜெயலாலு அந்த பாக்கை கொடுத்துள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே சிறப்பு மிக்க அந்த அஜிக்கு சென்றவர்களா இருந்தாலும் சரி செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நீங்கள் நிலைமை என்ன என்பதை அல்லாஹோடு பேச்சுவார்த்தை நடத்துவது போயிருக்காங்க இந்த சமயத்தில் அங்க வாழ்ந்த சாந்திரி என்ற புத்தன் தங்கம் நகையில் செய்கிறவர் தங்கத்தினால ஒரு மாட்டை சமைத்து ஏதோ வகையில் பேச வைத்தார் சொன்னேன் உட நபி அந்த அல்லாவை வழிகர்கள் வழிகார்கள் அவருடைய பேச்சை நம்பினார்கள் திரும்பி வந்து பார்த்தாங்க நிலவ மோசமாக இருக்கிறது அல்லாவுக்கு மாற்றமான செயல் அடைகிறது அல்லாவிட சிலை கேட்டார்கள் என்று எழுதினான் அமைப்பு அவர்களை கொலை செய்து விட வேண்டும் ஒரு கட்டத்திலே சௌபாவுக்காக வேண்டிய மக்கள் தயாரானது கொலை செய்யப்படுகிறது இந்த சமயத்தில் நடத்தும் என்று சொன்னால் பலி இசை வேலை அழிந்து விடுவார்கள் இவர்களின் பாதுகாப்பாக உங்கள் அகத்தில் மக்கள ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாவிடத்தில் கதறுகிறார்கள் சொல்கிற இதோடு சோபா அங்கீகரிக்கப்பட வேண்டாம் உங்களால் நல்லவர்கள் நடைபெறுகிறார் நோன்பு குறிக்க வைக்க எழுபது பேரையும் கூட்டி செல்கிறார்கள் அந்த கத்திரமாங்க இந்த எழுபது பேருடையினால் ஏனைய பாவங்களை அல்லா அணைத்து விடுகிறார் இந்த எழுபது பேருடைய பதக்கத்தினால் ஏனே இவருடைய சௌகாக்களை அல்லா ஏற்றுக் கொள்கிறார் என்பது கருத்தாக இருக்கிறது நீங்கள் அஜிக்கு செல்லுகிறீர்கள் அஜிக்கு சென்று விட்டார்கள் இந்த சிறப்புமிக்க பாக்கியத்தை உறக்கில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் வாழுகின்ற முஸ்லீம்கள் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே சில கோடி மக்கள் தான் அந்த சிறப்புமிக்க அஜிக்கு சென்று அவர்கள் அழகான முறையிலே கையை ஏழு பொழுது அத்தனை பேருடைய பிள்ளைகளுக்கு அல்ல பொறுப்பேருக்கு தயாராக இருக்கிறார் இந்த அமைப்பிலே தான் சொன்னார்கள் யாருக்காக அந்த மக்களுக்கும் நீ புனை பொறுப்பாயா துவாகல ஏதாவது மாசம் இருக்குமா ஏதாவது வேறுபாடு இருக்குமா சிந்தனை செஞ்சு பாருங்க அல்லாஹு இந்த இந்த நீங்கள் மண் நிதிப்பதற்காக செல்ல தயாராக இருக்கிற அஜிக்கு சென்றவர்களோடு நீங்கள் தொடர்பாக வேண்டியால் நீங்க சொல்லி வைங்க எங்களுடைய நாட்டுக்காக வேண்டி முஸ்லீம் சமுதாயத்திற்காக வேண்டும் நிறைய துவாங்க அபலாக இடங்கள் நிறைய இருக்கின்றன வளர்க்க சஞ்சரிப்பு வளர்களுடைய சூழல் உள்ள இடம் அது நல்லவருடைய உங்களுடைய குடும்பத்துடைய நலனுக்காக வேண்டும் கேட்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய நாட்டுடைய நலனுக்காக வேண்டி முஸ்லீம்களுடைய சிறப்புக்காக வேண்டும் கேட்கும்படி பணிப்பது உங்களுக்கு அவசியம் என்பதனையும் இந்த நல்ல நேரத்தில் சொல்லி வைக்கிறேன் தண்ணியற்றுக்குரியவர்களை அல்லாவிடத்தில் நேரத்தை செலவழிக்கிறீர்கள் சொல்ல அல்லார்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை வந்து விட்டால் அந்த நேரத்திலே மன வேதனை கையாண்டு உங்களுடைய துவாவுக்கு ஒரு விசேஷத்தை வச்சிருக்கிறார் சரியாக இருக்கோஷம் இருக்கீங்க துவா கேட்டீங்க துவாவுக்கு மருத்துவத்தை குறித்து முன்னுரிமை குறித்து அல்லாஹுடைய திருவு கச்சமான சூழ்நிலையில உங்களுடைய துவாவுக்கு அல்லஹ் கபூரியத்தை வச்சிருக்கிறார் என்று சொன்னார்கள் ரவிதன் ஒன்பது நாட்களும்ோன்பு பிடிப்பது இந்த நோய் பிடிப்பது என்பது என்ன கருவா அல்ல ஒரு சுமத்தான வணக்கம் கண்ணியத்துக்குரியவர்களே விசேஷமான முறையிலே அரபாவுடைய சிணத்திலே நோன்பு பிடிப்பது ஒரு சுண்ணச்சாக்கப்பட்ட அமலாக இருந்து கொண்டியர்களே அரபா உடைய பற்றி அல்லாஹு அவசியம் சொன்னி பைஹிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹூ உலகத்தில் இருக்கக்கூடிய நாம வாழக்கூடிய காலத்தில் வரக்கூடிய நாட்களில மிகச் சிறந்த ஒரு நாள் தான் என்ன அரபாவுடைய நாள் அல்லூலு அந்த நேரத்துல சொல்லுகிறார் பாருங்கிட்டு புலி படிந்த நிலைமை கஷ்டத்தோட கீழையும் சூடு மேலையும் சூடு புளிதி படிந்த நிலமையா பணத்தை செலவழித்து வந்தம் உடல் சுமத்தி உனக்காக பிணத்தை விட வேற ஒரு நாளிலும் அல்லாஹூ என்ன அதிகமான மக்களை நரகத்தினை விட்டு முடிதை செய்வதே கிடையாது அவ்வாறு என்று சொன்னார் அரபாவுடைய விடுதலையும் கிடைக்கிறது அதனை கண்ணியக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு இருந்தால் நாம் இந்த அளவுக்கு மறந்துவிடக்கூடாது கண்ணியுள்ள இந்த நாளும் கொலைபருக்கப்பட்ட ஒரு நாளாக விஷயம் இந்த நாள அரபாவுடைய அங்கு கொலைப்படுத்தப்பட்ட நாளாக இருக்கிறான் ஆனால் ஒருவருக்கு மாத்திரம் ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம் இல்லை அந்த கூட்டத்திலே அநியாயமா நடந்து கொண்டவர்கள் அவருக்கு தெரியாமல் இவர் விளையாட ஆரம்பிக்கிறது மற்றவருடைய அவருடைய கௌரவத்திலே கண்ணியத்திலே குடும்ப விஷயத்திலே தொழிலே பொருளாதாரத்திலே அனைத்திலும் அநியாயமானவர் நடந்து கொண்டாரு மன நடந்து கொண்டாரு இந்த மக்களுக்கு இக்கூடிய இந்த கண்ணியத்தை பார்த்து சொல்லுகிறான் சொல்லுகிறான் தன்னுடைய கூட்டக்காரை சொல்லுகிறான் நாங்கள் எல்லாம் நச்சமடைந்து விட்டோம் விட்டோம் அல்லா தமது அரியா்களுக்கு இப்படி எல்லாம் கொடுக்கிறான் என்று சொல்லையோடு சொல்லுகிறான் என்ற கருத்தை தமிழ்நாடு பதிவு செய்யப்படுகிறேன் என்ன செய்கிறான் அரபாவுடைய தினம் அந்த அரபாவுடைய திறத்துல அநியாயமான பேச்சு இல்ல மற்ற புண்படுத்தாத முறை நடந்து கொள்றாரு தன்னுடைய கேள்வி புலனை அநியாயமான முறையில அந்த ஆடல் பாடல்ல தேவையில்லாத பார்வைகளை பறிக்களித்து கையில் ஹேண்ட் போன ஆசாபாசமான படங்களை பார்க்கிறது இந்த நாளுடைய கௌரவத்தை விடயங்களை செய்யாமல் ஒரு மனிதன் பாதுகாத்து கொண்டான் என்று சொன்னால் அல்லா இந்த அரபாவுடைய தினத்தில இருந்து மறு அரபாவுடைய தினம் வரைக்கும் அவருடைய குற்றங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் அதுதல்லாத கண்ணியத்துவம் இவ்வளவு அழகான சிறப்பு இந்த அகில உலகம் அன்னாட கையில் இருக்கு மறுமும்னம் தான் அவ இருந்தால் நாங்கள் எந்த அளவுக்கு வன்னியத்தோடு அதை பார்க்க வேண்டும் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது அவர்கள் சொன்னுடைய அமைப்பிலே என்பது நேற்று வந்ததல்ல அவர்கள் ஒவ்வொரு சூழலையும் ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கும் அடுத்த முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் முதலாவது தாரத்தில் உள்ள ஆம்புள பிள்ளை தாரத்தில் உள்ள கொம்புள பிள்ளைய திருமணம் செய்வாங்க இரண்டாவது தாரத்தில் பிறந்த பெண் குழந்தை முதலாவது தாரத்தில் பிறந்த ஆம்பளை அனுமதிக்கப்படுறது இந்த அமைப்பிலே தான் முதலாவது சூழல ஒரு சூழலும் அவரோடு சேர்ந்த சகோதரி இக்கிலிமா என்ற ஒரு பெண்ணும் பிறந்தாங்க இரண்டாவது தாரத்தில் என்பவரும் அவருடைய சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியின் பிறந்தான் இப்ப என்ன செய்யணும் சகோதரியும் என்னோடு கூட பிறந்திமா என்ற சகோதரியத்தை நான் முடிப்பேன் என்று சொன்னார் இது சரியாகவே மாத்தமான ஒரு விடயம் சில இடத்துக்கு அறாமாக்கப்பட்டிருந்த அந்த காலத்தை பொறுத்தவரை அல்லாஹருடைய தீர்ப்பு என்னவென்று சொன்னால் நீங்க சொல்லுவது சரியா இல்லையா என்பதெற்கிங்க செய்ய வேண்டிய ஒரு முறை என்ன தெரியுமா கொது அலைஹின் நபபለอาดம இது கர்ரபா குர்பானன் ஃதத்க்பில மன் அஹ்திமா வலம் யதக்பல் மன் احد அல்லாஹ் சுன்னான் இவங்கைய நல்லவன் யார் சொல்லுவன் சரி என்பதை அரேபியாக சொல்லி ரெண்டு பேருமே நீங்க என்ன செஞ்சீங்க কুরбан கொடுங்க ஆபி காபில் என்பவர் தனக்குரியதை கொண்டு வச்சார் ஆபி என்பவர் அவருக்குரியதை வச்சார் ஃதத்க்பில மன் அஹ்திமா என்பவருடையதான் அங்கீகரிக்கப்பட்டது குர்பான் தான் அங்கீகரிக்கப்பட்டது கண்ணியத்துக்குரிய சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இந்த குர்பானுடைய வணக்கம் என்பது இந்து அல்ல அதாவது அவருடைய காலம் முதல் இந்த குர்பானுடைய வணக்கம் வந்து கொண்டேன் அப்படியான ஒரு சிறப்பு மிக்க ஒரு வணக்கம் தான் குர்பானுடைய நாம் இருந்து கொடுத்து கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த குர்பானை பற்றி அழகான முறைப்பாங்க மா அமில ஆதமையும் அமலியோமில்லிப்பத காலங்களில் செய்யக்கூடிய அமல்தல் மிக சிறந்த அமல் குருபான் கொடுப்பது எந்த குழம்பு காலில இருக்கக்கூடிய அந்த உருப்போட கொடுக்கீங்களோ அதே உறுப்போடுதான் அந்த குருபான் மருமையிலே வரும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு அகிதிரே இந்த முதலான சொன்ன பொழுது தன்னுடத்தில பாசி மாதிரி யார சூரல்ல அகுருள் பயிற்சி இந்த நன்மை அகுருள் பயத்தில் சொல்லக்கூடிய நபியுடைய குடும்பத்துக்கு மட்டுமா சொந்தம் கிட்டத்தட்ட நூறு ஒத்தகை கொடுத்தாங்க அதுல அறுபத்தி மூணு தந்த கையால் அரசு சொன்னாங்க இவரு அறுபத்தி மூணு ஒவ்வொரு குர்பான் கொடுத்து மீது முப்பத்தி குர்பானையும் அறிந்த சொன்ன முஸ்லிமான உண்மத்துமான சகோதரத்தை என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு குர்பானுக்கு மிக உன்னதமான நிலைமையே சொல்லியிருக்கும் குர்பான் கொடுக்கின்ற இந்த காலத்துல நாங்கள் இந்த நாட்டுடைய மூணாவது பரச்சரை இருக்கிறோம் இன்றைக்கு சூழ்நிலை என்ன சொன்னால் சில விசைகளுடைய உணர்வுகள் வேகமான முறையில் கூண்டப்படுகிறது குறைபாடு பகிரங்கமான படுத்தி மத்தியிலே பல விதமான விடயங்களை திரிப்பதற்கு தயாராக விடயம் உங்களுக்கு அழகான முறையிடும் ஆகவே தான் தண்ணியத்துக்குரிய விடயம் ஒருபான் கொடுக்கின்ற நீங்கள் அழகான அந்த அமலை செய்கின்ற பொழுது சில நாட்களுடைய நிலைமைகளையும் அடுத்த கொள்ளுங்கள் முதலாவது என்ன செய்யணும் உங்களுக்கு சொந்த ஒரு பத்து மாட்டை தான் அமைப்பை பின்பற்றுங்க மேற்படி ஒரு ரெண்டு மாட்டை கூட்டம் போட இல்ல யாரும் பார்க்க போறாங்க நினைச்சாங்க நாங்கள் யாருக்கு நிமிட விடலாம் நல்ல காரியம் செய்ய போகிறோம் அல்லா சிறிய ஒரு சொற்பத்தில் இருந்து ஒரு பெருவான்மையான சதக்காக எங்களுக்கு தருவாங்க ஆகவேதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிபுணையோடு நடந்து கொள்வது அவசியமாயிருந்து போக்குவரத்து அவசியமாயிருக்கிற கட்டாயம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குடும்பத்தை கொடுத்த அதோ இறக்கத்தோடு உடம்பெல்லாம் தன்னுடைய ஆடையில ஏற்றமிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு மாற்று மத சகோதரருடைய ஆட்டாவில அதாவது வாகனத்தில் ஏறி செல்லுகிறார் ஒரு குறிப்பிட்ட இறக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க ஏரியா எங்கட ஏரியாவில வேலையை செய்யலாம் இவைகள்லாம் ஒரு அமலாக்க முஸ்லீம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அல்லும் அதிகாரிகளுக்கும் அந்த முறையை நான் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறேன் அதே நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மிருகம் இருக்கிற இந்த புராணிகள் இந்த புராணிகள் இருக்கின்றது பாட்ட கொண்டு கத்து விடுகிறது எதிராக வேண்டி இந்த மனிதன் இந்த மனிதன் என்னை அதிகமாக வேலை வாங்குறான் உரிய முறையில சாப்பாடு தார் என்று சொன்ன பொழுது தன்னல்லாஹு எச்சரிக்கையா சொன்னாங்க நரகத்துக்கு போகணுமா அநியாயத்தை செய்யங்க ஜீவகாரணியம் நிறர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்பதை உறுதியான முறையிலே ஒழுங்கான முறையை செல்லுகின்ற ஒரு மாற்றம் இருக்கும் என்று அது இந்த இஸ்லாமிய மாஸ்டர்களிலே மறந்துவிடக்கூடாது ஆழமான முறையில பார்க்கின்ற பொழுதுக்கும் விடயங்கள் கருத்தில் கொண்டு அல்லாஹூ என்னோ இந்த அருமையான மாதத்தை எங்களுக்கு சென்றாலோ அந்த சிறப்பு மாதத்தை அவனுக்கு பொருத்தமான முறையிலே நாங்கள் செலவழித்து அல்லாஹுடைய மாபெரும் ராமத்தை பெறக்கூடிய மக்களா தமிழை மனைவரின் மண்ணி தருவார்கள் எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினர் என்பதை பண்ணி சொல்வாரா இறக்கம் உள்ளதா அல்ல எங்கள் மீது பேரன் கண்ட காரணத்தினால் எங்கள் மீது சங்கையான ஒரு மாதத்தை அடுத்த வருடம் எங்களுடைய நிலைமை எப்படி அமையுமோ தெரியாது உன்னுடைய கையிலே கூடியிருக்கிறது பம்பி ரஹ்மானே இந்த சிவப்பிம்பிக்க மாதத்திலே எந்தெந்த மொத்த செய்ய தானே உயர்ந்த அந்த செய்யும் பூரணமான நன்மை நீ கொடுப்பாரு அந்த எங்களையும் எங்களுடைய தாய் கந்தைய குடும்பத்தாரையும் ஆக்கியவர் அருமையான அமல்களுக்கு அதிகமான நன்மையை தந்த வருவாயா இந்த சிறப்பு மிக்க இந்த நூல் ஆகியமாக பழக்கத்தினால் தினத்திலே யாரையெல்லாமே இந்த நலகத்தை விட்டு உருவாக்கப்பட்ட மக்களை எங்களை அனைவரையும் அவருடைய பழக்கத்தின இந்த நாட்டிலே சகலை இன மக்களும் ஒற்றுமையோடு வானொலி தீர்வை செய்தருவாயா திராட்சை கடமைகளை சீரான முறையில் புரிந்து பேசக்கூடிய மக்களாக ஆக்கிரமிப்பாய வாக்களை திறந்து கொடுப்பாங்க அருமையான தாய் அமிர்களை வருஷம் கேட்பாங்க எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை பாதுகாத்தார் அருமையான வாக்களை அங்கீகரித்தார் உருவாக ஆமியார்